வணக்கம் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவுக்குவியலுக்காக கந்தரபோட்டை கற்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக கவிதைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு ஏமல் என்ற பரிசு பெற்ற ராபர்ட் லாங்லாங் என்பவர் கனடா சேர்ந்தவர் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவில் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் நினைவாக சிறப்பு அஞ்சல் உரை வெளியிட்டுள்ளது நான்கு முதல் முதலாக வீட்டிற்கே சென்று டீசல் வழங்கும் இந்திய எண்ணெய் நிறுவனம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஐஓசி உள்ளது. இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலகின் மிக சிறந்த விமான நிலையமாக எங்குள்ள விமான நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இரண்டு எந்த மாநிலத்தில் பலா பழம் அம்மாநில பழமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உலக அளவில் அதிக சுற்றுலா பயணிகளை அதிக சுற்றுலா பயணிகள் விரும்பும் இடத்திற்கான பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் நகரம் எது நான்கு கிரெடிட் கார்டு மோசடி தொடர்பாக எந்த நாட்டு அதிபர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி